ரப்பிரமணே நமக ஓம் தத் சத் பரப்பிரம்ம குருவே நமக ஆணை முகநாறு முகநம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவாணியை உள்ளாடு கல்லாளின் புடையமர்ந்து நான் மறை ஆரங்க முதல் உலகளாம் உனந்து ஓதர்க்கு அறியவன் நிலவுல அவிய நீர்மழி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வானவர் ரசுமாம் தொடர்பினால் உலகோல் வலுத்துறும் பன்னி ஐங்கரனை வானவர் ரதநமணி அருமுகனை மாசறு குற்றவாள் இறையை வானவர் முதுவன் பாலன வளவன் வணங்கும் நல் திருநலை மாதை வானவர் அதனாம் உத்திராமேச வல்லலை வணங்கி வாழ்த்துவாம் உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திரு சிற்றம்புலம் ஆன்மீக வகுப்பு நடத்தலாம் என்று எண்ணி அதற்கு திருவருளும் குறுவொருளும் துணை கொண்டு முயற்சியை மேற்கொண்டுள்ளோம் காரியத்தை நடத்தி வைக்க எல்லாம் வல்ல இறைவனையும் குரு பரம்பரையும் வணங்கி பிரார்த்தனை செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் ஆன்மீக வகுப்பு என்று சொல்லப்படுகின்ற வேதாந்தத்தை கற்பதற்கு முன்பு அதற்கான சாதனங்களை தெரிந்து கடைபிடிக்க வேண்டும் ஆன்மீக வகுப்பு என்று சொல்லப்படுகின்ற வேதாந்தத்தை கற்பதற்கு முன்பு அதற்கான சாதனங்களை தெரிந்து கடைபிடிக்க வேண்டும் அந்த சாதனங்களும் பகிரங்கு சாதனம் என்றும் அந்தரங்க சாதனம் என்றும் இரு பிரிவாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பகிரங்க சாதனம் அந்தரங்க சாதனம் பகிரங்கம்னா தூரத்து சாதனம்னு பேர் அந்தரங்கம்னா அருகிலுள்ள சாதனம்னு பேர் இப்படி வேதாந்தத்தை கற்றுக்கிறதுக்கு தூரத்து சாதனம்னு இருக்குது அருகில் உள்ள சாதனம்னு இருக்குது இப்படி ரெண்டு வகையாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் இப்போ நம்ம நெல் சாகுபடி பண்ணுறோம் நெல் சாகுபடி பண்ணுவதற்கு முன்னாடி முதல்ல நாற்றாங்கால் போட்டு நெல் விதைத்து நாற்று பாவரும் பின்பு வயலை உழுது அதை பண்படுத்தி இந்த நாற்றை பிடுங்கி அதில் நட்டு அதுக்கு தண்ணீர் வாழ்ச்சி களையெடுத்து உரம் போட்டு நம்ம நெல்லை விளைய வைக்கிறோம் இது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விளைய வச்சு நெல்லை அறுவடை பண்ணி நம்ம அவங்க அவங்க வீட்டுக்கு கொண்டு வர்றோம் கொண்டு வந்துட்டு அந்த நெல்லை திரும்ப அவிச்சு காய வச்சு நில்லில் போய் அரைச்சி அரிசி ஆக்கிறோம் அந்த அரிசியை கொண்டு வந்து வீட்டில் சமையல் பண்ணி சாதமாக்குறோம் அந்த சாதத்தை நம்ம சாப்பிட்றோம் பசியை போக்குறதுக்கு அந்த சாதம் தான் நமக்கு ரொம்ப அருகாமையில் உள்ள ஒரு பொருளாக இருக்கிறது நம்மளுடைய பசியை போக்குவதற்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டால் சாதம்தேன் அன்னம் வருவதற்கு முன்னாள் எவ்வளவு நம்ம பாடுபட்டுருக்கிறோம் இதுதான் சாதனங்கிறது இது தூரத்து சாதனம் விதை விதைத்து அறுவடை பண்ணி இங்கே அரிசி கொண்டு வந்து சேர்க்கறது வரைக்கும் தூரத்து சாதனம் சாதம்ங்கிறது அந்தரங்க சாதனம் அருகாமையில் உள்ள சாதனம் அதே போல இது எதுக்கு பார்க்குறோம் ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்மீகத்தை வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து முதல்ல தூரத்து சாதனமும் இருக்குது அந்தரங்க சாதனமும் இருக்குதுன்னு பார்த்தோம் அதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம் அந்த தூரத்து சாதனம் எதுன்னு கேட்டால் அதத்தே நம்ம சாஸ்திரத்தில் பூர்வ மீமாசை என்று சொல்லப்படுகிறது வேதத்தில் பூர்வ மீமாசை உத்தர மீமாசைன்னு ரெண்டு இருக்குது பூர்வ மீமாசைங்கிறது தான் தூரத்து சாதனம் உத்தர மீமாசைங்கிறது அந்தரங்க சாதனம் அதென்ன பூர்வ மீமாசைனா என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா கர்மம் பக்தி இது ரெண்டுமே வந்து பூர்வ மீமாசை என்று சொல்லப்படுகிறது கர்மமும் பக்தியும் பூர்வமீமாசை ஞானங்கிறது உத்தர மீமாசை அதத்தையும் வேதாந்தம்னு சொல்றது வேதத்தினுடைய முதல் பகுதி பூர்வ மீமாசை வேதத்தினுடைய முடிவான பகுதி அது வேதாந்தம் அது வந்து உத்தர மீமாசைன்னு பேர் அப்போ நம்ம பூர்வ மீமாசையெல்லாம் நம்ம அனுஷ்டானம் பண்ணினாத்த உத்தர மீமாசைங்கிற அந்த வேதாந்தத்துக்கு நமக்கு தகுதி வந்து கிடைக்கும் என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த கர்மம் பக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த பூர்வ மீமாம்சையை தெரிந்து கொள்வதற்கு முன்பு தர்மத்தையும் அதர்மத்தையும் பாவம் புண்ணியம் மறுபுறவி இன்பதுன்பம் இவைகளை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் தர்மம் அதர்மம் பாவோ புண்ணியோ இன்ப துன்பம் மறுபருவிகளை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிற வேண்டும் பொதுவாக ச நிறைய பேற்றுக்கு தர்மம்னா என்ன அதர்மம்னா என்ன என்ற விஷயம் தெரியாது எது பாவம் எது புண்ணியம்னு தெரியாது மறுபருவி இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது இன்ப துன்பத்துக்கெல்லாம் எது இன்பம் எது துன்பம்னு தெரியலை இவைகளை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும் பொதுவாக சாஸ்திரத்தில் தன்மை முன்னிலை படற்கை என்ற மூன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது சாஸ்திரத்தில் சாஸ்திரம்னா நூல்னு அர்த்தம் சாஸ்திரம் சாஸ்திரம்னு என்னமோன்னு நினைச்சிட வேண்டாம் அதுக்கு தமிழில் நூல்னு பொருள் சமஸ்கிருதத்தில் சாஸ்திரம்னு பேர் இந்த இந்த நூலில் என்ன சொல் பொதுவாக வந்து நூல்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம வேதாந்த நூல்கள் எடுத்துக்கிறோன்னோ தன்மை முன்னிலை படற்கை என்ற மூன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு தன்மை என்பது தன்னை பற்றிய அறிவு தன்மை அப்படின்னா தன்னை பற்றிய அறிவு அதாவது ஆத்மாவை பற்றிய அறிவு இதை தன்மையை தெரிஞ்சுக்கிறோம் தன்மைங்கிறது தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்மைன்னு பேர் முன்னிலைன்னு இருக்குது முன்னிலைங்கிறது பிரத்தியட்ச பிரமாணத்தினால் பிரத்தியட்ச பிரமாணம்னா பிரத்யேட்சம்னா கண்ணு முன்னால் பார்க்கறதுன்னு அர்த்தம் இந்த இந்திரியங்கள்னால் அறியக்கூடிய அந்த உலகம் மெய்வாய் கண் மூக்கு செவின்னு சொல்றேன் சுரோத்ரம் துவக்கு சச்சு சிங்குவை ஆக்ராணம் சொல்லுவாங்க செவி இதுகள்னால நம்ம உலகத்தை அறியிறோம் இதுக்கு முன்னிலைன்னு பேர் நம்ம இந்த ஐந்து இந்திரியங்கள் உலகம் உலக விஷயங்களை அறியலாம் இதுக்கு முன்னிலைன்னு பேர் எல்லாருமே இப்போ முன்னிலை பார்க்குறோம் முன்னிலையே அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் முன்னிலையிலே அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் இதுக்கடுத்து படற்கைன்னு ஒன்று இருக்குது படற்கை என்பது தன்னை பற்றியும் இல்லாமையும் கண்ணுக்கு முன்னால் தெரியக்கூடிய உலகத்தை பற்றி இல்லாமலும் கண் முதலிய இந்திரியங்களால் அறியப்பட முடியாத இறைவனை பற்றி அறிந்து கொள்வது தன்னை பற்றி இல்லாமலும் கண் கண்ணு முன்னால் தெரியக்கூடிய உலகத்தை பற்றியும் இல்லாமலும் கண் முதலிய இந்திரியங்களால் அறியப்பட முடியாத இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்குத்தான் படற்கைன்னு பேர் இந்த மாதிரி தன்மை முன்னிலை படற்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் இப்போ தன்னையை விட்டுட்டு முன்னிலையத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க படற்கைங்கிறது இறைவனை பற்றியும் அறிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க உலகில் வந்து ஏழு வகையான உயிரினங்கள் இருக்கின்றன இதை நம்ம பார்ப்போம் உலகத்தில் ஏழு வகையான உயிரினங்கள் இருக்கின்றன ஒன்று தாவரங்கள் ரெண்டு நேர்வாழ்வனை மூணு ஊர்வனை நாலு பரப்பனை ஐந்து நடப்பனை ஆறு மனிதர்கள் ஏழு தேவர்கள் தாவரங்கள் நீர்வாழ்வன ஊர்வன பரப்பன நடப்பன மனிதர்கள் தேவர்கள் இதனை சாஸ்திரத்தில் சராசர உயிர்கள் என்று கூறப்படுகின்றன கூறப்படுகிறது சாஸ்திரத்தில் சராசர உயிர்கள் என்று கூறப்படுகிறது தாவரங்கள் மட்டும் இருக்கு இதுக்கு பேர் அசர உயிர்னு பேர் தாவராதிகள் இருக்கே மரம் செடி உடி இவைகள் எல்லாம் இது எல்லாம் அசர உயிர்னு பேர் அசர உயிர்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறதுக்கு அசர உயிர்னு பேர் அது இது தாவரங்கள் தான் அது ஒரே இடத்துல தான் இருக்குது செடி கொடி இவெல்லாம் ஒரே இடத்துல தான் தாவரத்துக்கெல்லாம் உயிர் இருக்குது அதுக்கு தண்ணி இல்லைன்னா பட்டு போகும் அதுக்கு நமக்கு தெரியும் தண்ணி இல்லைன்னா பட்டு போகுது அதை பிடிஞ்சி போட்டாலும் காஞ்சு போகுது அப்போ தாவரங்கள் தாவராதிகளுக்கு உயிர் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி அந்த உயிர் போயிடுச்சுன்னா அது பலனை கொடுக்காது தாவராதிகள் பலனை கொடுக்குறதில்ல பழங்கள் காய்கறிகள் இவைகள்லாம் நமக்கு அது பட்டுப்போச்சுன்னா ஒன்றும் கொடுக்கறதில்ல அதனால் அது வந்து தாவராதிகளும் ஒரு உயிர் அது வந்து அசர உயிர் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம் ரெண்டாவது நீர்வாழ்வனை இருக்குது நீர்வாழ்வனைங்கிறது மீன் ஆமை திமிங்கலம் இவை போன்ற எண்ணற்ற நீர்வாழ்வனை பிராணிகள் இருக்கின்றன மீனாண்மை திமிங்கலம் போன்ற எண்ணற்ற நீர் வாழும் பிராணிகள் இருக்கின்றன அதுக்கடுத்து ஊர்வன ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகள் அது பாம்பு பள்ளி இ போன்ற பிராணிகள் ஊர்ந்து செல்லக்கூடிய பிராணிகள் அப்படியே ஊர்ந்து போகிறது பறப்பனை எதுன்னு பறவைகள் நடப்பனை ஆடு மாடு நாற்கால் பிராணிகள் ஆடு மாடு இவை போன்று நாற்கால் பிராணிகள் இதெல்லாம் நடப்பன மனிதர்கள் பகுத்து அறிவு உடைய மனிதர்கள் அதான் நம்மெல்லாம் மனிதர்கள் அதுக்கடுத்து தேவர்கள் சொர்க்கத்தில் வாடுகின்ற தேவர்கள் சொர்க்கத்தில் வாழுகின்ற தேவர்கள் இந்த மாதிரி ஏழு வகையான பிறவிதே இருக்கு இதுக்கு மேலே இதுக்கு இது தவிர வேற எதுவும் கிடையாது தாவரங்கள் நீர்வாழ்வனை ஊர்வன பரப்பனை நடப்பனை மனிதர்கள் தேவர்கள் இந்த ஏழு வகையான பிறப்புகள்லையும் மனிதப் பிறவி ஒன்றுதான் மேலானது அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் மனித பிறவிதே ஒன்று மேலானது அதில் மோட்சம் அடைய இச்சை ஞான ஆசிரியர் இவர்கள் கிடைப்பது அரிது என்கிறார் ஆதிசங்கர மனித பிறவி எடுத்தா பார்த்தா அதுக்கு மோட்சத்தை அடையணுங்கிற இச்சை அதை மும்மூச்சு தவம்னு சொல்லுவாங்க அப்புறம் அதை சொல்லக்கூடிய உபதேசம் பண்ணக்கூடிய ஞான ஆசிரியர் இவை எல்லாம் கிடைப்பது அரிது என்கிறார் ஆதிசங்கர இதே தான் ஔவையாரு சொல்கிறார் தர்மம் பொருள் காமம் வீடு எனும் நான்கும் உருவத்தால் ஆய பயன் அப்படின்னு சொல்லுற யாரா ஔவையார் சொல்வது தர்மம் பொரு காமம் வீடு என நான்கும் உருவத்தால் ஆய பயன் அதாவது அறம் பொருள் இன்ப வீடுன்னு சொல்லுவாங்க தர்மம் பொருள் காமம் வீடு என நான்கும் உருவத்தால் ஆய பயன் இதை நாலு மனுஷன் அடையணுங்கிற வேணும்னு சொல்ற உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உத்தமனைக்கான் என்று கூறுவதை காண்கடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினில் உத்தமனைக்கான் என்றும் கூறுகிறார் அவையார் உடம்பு எடுத்திருக்கிறோம்னா அதுல உத்தமனாகிய ஒரு பொருள் பரம்பொருள் ஆத்மா நம்ம கிட்ட இருக்கிறது அதை அறிந்து கொள்ளணும் அதுதான் மேலானது அதே பயனுங்கிற பிறந்தோம் இறந்தோம் பிறந்தோ இறந்தோம்னு போய் பிரயோஜனம் இல்லை விவேகானந்தரே சொல்லுவார் மனிதனா பிறந்தவன் ஏதாவது ஒன்னு சாதனை பண்ணிட்டு போகணும் மேலான சாதனை எதுன்னு கேட்டால் தன்னை எரிந்து பிறவா நிலை அடைவது மேலான சாதனை மேலான லட்சியம் அதே முடிவானது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே இது வல்ல மேலும் சொல்ற அரியது கேட்கின் வரிவெடிவேலோயாய் அரிது அரிது மாடிடராய் ஆணிடராதல் அறிது மாடிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலரிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயலறிது தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே அரியது கேட்கினு வரிவடி வேலை அரிது அறிது மானிடராய் மானிடராதல் அரிது அவ்வியார் சொல்றாரு அரிது அரிது மணிடதா பிறப்பதா அரித்துங்கிறாரு மானிடராயின் கூண் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிது கூண் இல்லாம குருடு இல்லாம செவிடு இல்லாம அழியா இல்லாம பிறத்தல் அறிதுங்கிறார் பேடுனா அழின்னு அர்த்தம் பேடி நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிவு அப்படி பேடு இல்லாம அறியா இல்லாம ஆணாகவோ பெண்ணாகவோ பிறந்திருந்தாலும் ஞானமும் கல்வியும் அடைவது அறிதுங்கிறார் ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அறிது ஞானமும் கல்வியும் இருந்தாலும் தானும் தவம் செய்வது அதுவும் அரிது எல்லாரும் பண்ணிட முடியாது தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே அதாவது தானம் தவம் பண்ணோம்னா நம்ம தேவனா போய் பறக்கலாம் சொர்க்கத்தை அடையலாம்னு சொல்றேன் என்னறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிதுகான் எண்ணெறிய பிரவிதினின் மானிட பிரவிதான் யாதினும் அரிது அரிது கான் இப்பிரவிதப்பினால் இப்பிரிவு வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன் என்கிறார் தாய் இதுவரை நாம் பார்த்தது இரண்டு சாதனங்கள் தூரத்து சாதனம் அருகிலுள்ள சாதனம் வேதாந்தத்தை கற்றுக்கிறதற்கு இரண்டு சாதனங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இது விரிவெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் தன்மை முன்னிலை படர்கை இவைகளை பற்றி நம்ம பார்த்தோம் ஏழு வகையான பிறப்புகளை பார்த்தோம் மானிட பிரதே மேலானது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொண்டோம் இதுவரை நாம் பார்த்தது இந்த நான்கு விஷயங்களை பார்த்தோம் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் நம்மள் காணலாம் தந்திதாயாவானும் சார்கதியங் காவானும் அந்த மிளா என்ப நமக்காவானும் எந்த உயர் தானாகுவானும் சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிற்றம்பலம்